சத்குருஸ்வாமி கி ஜெய் குரு கிருப்பையார் கர்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா குருமாராஜிகி ஜெயம் நம்ம ஆறாவது அத்தியாயம் இந்த சமஸ்கந்தம் உத்தரார்த்தத்தில் ஆரம்பிக்கும் இது என்ன இருக்குது என்ன விசேஷம் அப்படின்னா கர்கை சீற்றன்னு ஆரம்பிக்கிறது ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் ஒரு சமயம் அப்படிங்கிறது இந்த கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் ஒரு சம்பாலம் என்ன சொல்கிறதுன்னா பரமாத்மா பகவான் பரமாத்மா வாஸ்தவ் அம்பால் ருக்மிணிங்கிறது சக்தி ரெண்டு பேரும் ஒரு சம்பாலம் ஊழல் எப்போ ஊடல்னா இவர்கள் வந்து ஒரு தாத்தா பாட்டி ஊடல் அது இன்னும் ரொம்ப கொச்சையாக சொன்னால் விலையில்லாமல் உட்காந்துருக்கான் பகவான் அப்போது சீன்றான் வேண்டாம் வேணாம் அதாவது வீணாக ருக்மணி தாயாரை சீண்டுக்கிறான் அப்போது பயந்து கீழ் விழுந்துட்டாள் இதே சாமரம் வீசிகிட்டு இருக்கார் சர்வி ச ஒரு சேவை பண்ணிட்டுருக்கார் பகவானுக்கு அதுக்கப்புறம் பகவான் வந்து இந்த ஹாஸ்யமாக சொன்னதை வந்து தப்பாக எடுத்துட்டாலே அது வருத்தப்பட்டாலே அப்படின்னு நினச்சி சதுர்புஜத்தோடு இருக்கான் பகவான் ரெண்டு ரெண்டு பூஜத்தோடு இல்லை தூக்கி விட்டு அதுக்கப்புறம் கண்ணீரை தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் அவளை வந்து ஆலிங்கனம் செய்து கொண்டு சொல்கிறான் அப்போது பதினோரு ஸ்லோகங்களால் சொன்னதுக்கு பதினஞ்சு ஸ்லோகங்களால் அழகாக தாயார மகாலட்சுமி தாயார் ரூபமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாராக கூடியவள் வந்து பதில் சொன்னார் அதாவது கிரிக்கெட்டில் சொன்னால் பதினோரு பால் தான் போட்டிருக்காரு ஆனால் பதினஞ்சு சிக்ஸர் அது எப்படின்னா அதுதான் இப்படி அதுதான் அது வந்து ஒத்துக்கணும் வேறு வழி கிடையாது பகவான் வந்து பத்தாவது ஸ்லோகத்துலேருந்து இருபதாவது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு பதினோரு ஸ்லோகங்களால் சீண்டினான் பதினாறு குறைகளை சொன்னான் ருக்மிட்ட ருக்மிணிகிட்ட ரெண்டு குறைகளை சொன்னான் அவள் பதினா பதினஞ்சு ஸ்லோகங்களால் முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்துலேயும் ஸ்லோகங்கள் வரைக்கும் பதினஞ்சு ஸ்லோகங்களால் எல்லாம் ஒரே சிக்ஸர் தான் சிக்ஸருக்கு மேலே ஒன்றையும் தெரியல கிரிக்கெட் பாஷையில் சொல்கிறதுக்காக சொல்லுங்க அப்படி பண்ணான் அப்படி ஒரு ஒரு விசேஷமான ஒரு உரையாடல் இது வந்து குருவாயூரப்பனுக்கு நடத்தின உரையாடல்னு வச்சுருந்தா பூந்தானம் சொல்லப்பட்ட ஒரு பரம குருவாயூரப்பன் பக்தர் கிருஷ்ண பக்தர் அவர் பாராயணம் பண்ணுறார் அதை ரசித்து ரசித்து மா மம்மியூரில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் கேட்குறார் பரமேஸ்வரனும் பார்வதியும் கேட்குறார் இதை ஒரு பிரைவேட் அஃபேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரைவேட் அஃபேர் அப்படின்னா ஏன் கேட்குறான்னா ரசிக்கிறது அவன் வந்து எல்லோருக்கும் தெரிந்தவன் அந்தர ஆத்மா பரமேஸ்வரன் ரசிக்கிறார் கான்ஃபிடென்ஷியல் இந்த இந்த அத்தியாயம் முழுக்க கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் பிட்வீன் கிருஷ்ணன்ட்டு இருக்மணி அதை கேட்குறார் இவர் பூந்தானத்துக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுறாப்புல இருக்கும் தினம் தினம் இந்த கரிச்சடி அத்தியாயத்தை படிச்சுட்டு ஒரு வந்து புக் புக் மார்க் பண்ணிட்டு போவார் மறுபடியும் அவர் அந்த கரிச்செடி அத்தியாயம் ஆரம்பிக்கிறாப்புல இருக்கும் இது மாதிரி ரெண்டு மூணு நாள் ஆகுது அவர் ஒன்றும் புரியல அப்போது பரமேஸ்வரன் பார்வதியிட்ட இதை ரசித்து கேட்குறத இவர் வந்து இவர் ஒட்டு கேட்குறார் இவர் பார்க்குறார் பூந்தானம் அதுக்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து அவருக்கு வந்து இது வந்துடுது அது அவருக்கு வந்து வைக்குண்ட விமானம் அவர் வீட்டிலேருந்து நேராக வைக்குண்டம் போகிறார் அது அவருடைய வீட்டில் எங்கே எந்த மரத்து கீழே இருந்து அவர் வந்து தினோம் பாகவதம் படிப்பாரோ அந்த வாழை மரமெல்லாம் அதெல்லாம் வாழ மரங்கள் மரங்கள்லாம் வைக்குண்டம் போகிறது இவர் கொண்டு போக போகிற யார் வேணால் வரலான்னு ஒன்று அவர் வீட்டு வேலைக்காரி அந்த கடைசி நேர்தான் அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமானத்தில் டக்குன்னு இல்லாற்றி விட்டு போயிட்டார் அப்படியெல்லாம் இதற்கு உண்டான ஒரு சுவாரஸ்யங்கள் சொல்வார்கள் கேரளாவில் பிரணய கழகம் வந்து ஒரு பிரணய கலகத்தை கிளப்பி விட்டு அதில் ரசித்து அதுக்கப்புறம் அதை சமாதானப்படுத்தி அப்படி இருக்கும் ருப்பிணி தாயார் மூலமாக கண்ணனுடைய பெருமைகள் அப்படி விளங்க வெளியில் சொல்லப்படுது அதுதான விஷயம் ஒரு வீடில் ஒரு மனைவி கணவன் இருக்கார்கள் அவர்கள் அன்யோன்யமாக இருக்கார்கள் அவர்கள் வந்து கணவன் மனைவி சீன்றாரோ இந்த காலத்து விஷயம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த காலத்து விஷயப்பாரம் இருக்கும் அப்போ சர்டிஃபிகேட் வந்து இப்போ நாரதர் பிரகலாத நாரத அப்படின்னு பாகவத கோஷ்டிகளால் வரக்கூடிய சர்டிஃபிகேட்டோட ரணிிிதாயார் கொடுக்கக்கூடிய சர்ட்டிஃபிகேட்டை அவங்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும் அதில் சந்தேகம் கிடையாது உண்டா இல்லையா அதுதான் விஷயம் இங்கே சொல்லப்படுது ஒரு முன்வரை மாதிரி ஒரு நாலு விஷயத்தை அப்படி சொன்னேன் அங்கே அநேகமாக இந்த அத்தியாயத்தை முடிஞ்ச வரைக்கும் அப்படி பிச்சு பிச்சு பார்த்துருவோம் அதுக்கப்புறம் இப்போ நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன் வேறு எங்கேயோ ரெக்கார்ட் பண்ணுறேன் என்னுடைய சுஸ்தானத்துலேயும் பண்ணலை அப்போது விசேஷமான கருத்துக்கள் ஏதாவதுனால் பின்னால் சேர்ப்பேன் எப்பவுமே அப்படி உண்டு சம்பந்த இந்த இருக்கோவிலையோ பின்னால் சேர்த்துவேன் அப்படியெல்லாம் இருக்கும் ஆரம்பிச்சுடுவோம் ஆக பரமேஸ்வரனுக்கு மம்மையூர் பரமேஸ்வரனுக்கு மிகவும் பிடித்த விஷயம் ஆச்சா கிருஷ்ணனுக்கு மிகவும் ரசித்து இருக்கக்கூடியவன் பக்தர்கள் இதை ரசித்து கேட்கிறார்கள் எல்லோரும் ரெண்டு கோஷ்டின்னு வச்சுப்போம் கிருஷ்ணன் கோஷ்டி இப்போ அடியன் வந்து எப்பவுமே கிருஷ்ணன் கோஷ்டி தான் இருந்தாலும் இந்த அறுபதா தேவன் வந்து தான் ருப்பணி நான் கட்சி மாதிரிடுவேன் ருப்பணி கோட்டியில் சேர்ந்துடுவேன் அப்படி உண்டான விஷயம் பிரணய கழகம் கண்ணனுக்கும் ருக்மிணி தாயாருக்கும் இருக்கக்கூடிய பிரணய கழகம் வயசானவர்கள் வந்து இதை அவசியம் தம்பதிகள் இருந்தால் அதை கேட்கலாம் ரசிக்கலாம் அது வந்து கிருஷ்ண பக்தி இருக்கவர்கள் கேட்கலாம் இப்படி இருக்கக்கூடிய பிரணய கழகத்தில் நம்ம மேலே பார்ப்போம் மோய அறவோவு ககஜிரசுகீனம் பதிம் பரிச்சரத்து விஜனே சகீஜனீசுவாச்சுகூரும் பதிம் பரிச்சரத்துஜனீஜனேதீலையம் சிஜதி அத்தி அவீஸ்வரேதூனீதாயுஷ்பதா या யேரலேலா விஷம் சவ அதி சத்தியவர சகாட்டூனீ யதோஷ்பராஜன் முதம விளம்பி விராஜி தீபை மணிமேரீ தராஜன் முதமி விராஜத்தை தீபை மணிமேரீ மல்லி புஷ்பை துரேபாதில பிரதி பிரவிஷைச்சோபி சந்திரமோமிகை துரவிஷைச்சோபி சந்திரமோ அமல பாரிஜாத்தனோமா வநோதம் வாயுனவுனாலினூ அகருஜே ராஜன் ஜால பாரிஜாமோத வாயனோனாலினூ அகுருஜேஜன் ஜாலர வி அஞ்சாவது ஸ்லோகம் முதல் அஞ்சு ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் சமஸ்கந்தம் உத்தராதம் அறுபதாவது அதா ஷிதீசுகோவாச்சம் ர்கிச்சிடமாசீ சுத்தல் ஜுரும் பரிச்சரத்துஜனே சகீஜனீசுக்கோவாச்சர்ச்சிலும் ஜுரும் பரிச்சரத்துஜனீஜனே துல்ேலி விஷம் சிருஜதி அத்தி அவீரேபாஸ்வேே துலேலி விஷம் சிருஜதி அத்திஅவீராசு சேதூத்த यदुष्पज तस्न्तर्गृहे बराजन मुक्तालिना विराजि विधान दीप मणिमहर तस्र्गृह तस्र्गृह तस्र्गृह ब्राजन् मुक्तालंबिना विराजि विधान दीप मणिमहर मल्लिकाधि पुष्प दुरेपक जालरंद प्रविष्ट गोभि चंद्रमसो अमल மல்லி புஷ்பை துரேபுரப்பைபிச்சமோ அமல பாராத்தமோத வாயனோஷின பாராத்தமோத வாயுனோனாலின தூபகி அகருஜயராஜன்னு ஜாலரந்த பிரவினிர்கதி பாரிஜாதவனாமோத வாயினோத்தியான தூபகி அகருஜயராஜன்னு ஜாலரந்த வினிர்கதைகி முதல் ஸ்லோகம் மறுபடியும் அப்புறம் பார்ப்போம் அர்த்தம் பார்ப்போம் என்ன சொல்கிறார் சுகர் சொல்கிறார் கருகிச்சது அதுதான் இவ் கருகிச்சு என்ன சொல்ற கரிச்சரி தாயம் சொல்ல ஒரு சமயம் ஒரு காலம் ஒரு நேரம் ஒரு சமயம் ஒரு பொழுதும் அப்போது தன்னுடைய படுக்கையில் இருக்கக்கூடிய சுகமாக உட்காண்டிருக்கார் ஆமாம் சுகமாக உட்காண்டிருக்கார் அவரு ஒன்று கஷ்டமே இல்லை அவன் வந்து பிறந்து பிறந்து மூணாவது நாளே விஷப்பால் கொடுக்க வந்த பூத்தணையிலேருந்து அந்த வைக்குண்டத்துக்கு பொருட்டு போகிற வரைக்கும் அவனை சுற்றி ஒரே எதிரிகள் இருந்தார்கள் ஆனால் இதுவும் கவலையே இல்லை பரமசௌக்கியமாக எல்லாரையும் முடித்தான் அக்கள் இஷ்டகரமான அடிக்கடி வரும் அது வந்து இவருக்கு தான் பொருந்தும் அப்படி பண்ணக்கூடியவர் அவர் வந்து பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு பத்னிகள் ஆனால் எங்கே இருப்பார்ன்னா அவர் ரெண்டு இடத்துல இருப்பார் ஒன்று ருப்பமிணி வீட்லேயே இல்லை சத்தியமாவன் வீட்லேயே இருப்பார் அப்படி உட்காந்துருக்கார் சுகமாக உட்காந்துருக்கார் லோகத்திற்கு குரு தலைவர் ஈஸ்வரன் பிதா பாகவத இது பகவத்கீதையில் சொல்கிறாங்க ீஜ பிரத பிதா ஹம் பீஜப் பிரதா பிதா பகவத்கீதையில் வரும் அப்படி சக சமஸ்த லோகத்திற்கும் எல்லா சேதனா சேத்தன சமஸ்தீவராசிகளுக்கும் சேதனா சேதங்களுக்கு எல்லாருக்கும் தலைவன் குரு பித்தா அப்படி இருக்கக்கூடியவர் தன்னுடைய இருக்கக்கூடிய தன்னுடைய பகவான் கிருஷ்ணன் அவனை ருக்மிணி தேவி தோழிகளோடு சேர்ந்து கொண்டு விசிறி வீசிண்டு உபச்சாரம் முன்னிட்டுக்கான் பகவானுக்கு ஆலவட்டம் கைங்கரியம் பண்ணுறது விசிறி வீசி தாமரம் வீசுகிறது விசிறி வீசுறது அப்படி முன்னின்ட்டுக்கார் அப்போது அந்த எந்த சர்வேஸ்வரனானவன் இந்த லோகத்தை விளையாட்டாகவே சிருஷ்டிக்கிறான் ஆமாம் ரட்சிக்கிறான் சம்ஹாரம் பண்ணிக்கிறான்ஜதி படைக்கிறான் அவதி காத்தருள்கிறான் அத்தி சம்ஹஹாரம்ணிக்கிறான் முடிக்கிறான் அப்படிப்பட்டவன் ஜென்மம் இல்லாதவன் அவனுக்கு ஜனன மரணங்கிறது இல்லாதது ஜென்மங்கிறது இல்லாதது அப்படி வரான்னா தனவிதம் மாயத்தினுடைய வசத்தில் வச்சுக்கொண்டு தர்மஸ்தாபனார்த்தம் வரான் பகவத்கீதையில் சொல்கிறான் அவனுடைய அவதாரத்தை பற்றி ரகசியத்தை சொல்கிறான் அப்படி ஜென்மம் ஈஸ்வரன் தான் செய்யக்கூடிய அந்த தர்மசாஸ்திரங்கள் முறைகள் பேரங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ரட்சிப்பதற்காக எது எது யாரவர் குலத்தில் யாரவர்களுடைய குளத்தில் யாரவர்கள் நடுவில் ஜனிக்கிறான் பிறந்திருக்கிறான் மிக அழகான விஷயம் ஏ ராஜனு அவரை குடிக்கக்கூடியது என்னாச்சுன்னா பிரகாசிக்கக்கூடிய இடம் அதை வண்ணிக்கிறார் அந்த பிரகாசிக்கமாக இருக்கக்கூடிய முத்து மாலைகள் தொங்கிறது அந்த மேல் விதானம் சொல்லுவார் இல்லையா மேலே மேலே விதானங்கள் அந்த அப்படி இருக்கக்கூடிய மேக்கட்டில அப்படி இருக்குது அதுலேருந்து முத்து மாலை எடுத்து ரத்தமயமான தீபங்கள் இருக்கும் வண்டுகளுடைய கூட்டங்களால் மல்லிகை மாலைகள் மல்லிகை மாலைகளால் புஷ்பங்களாலையும் ஜன்னல் வழியாக உள்ள வந்து சந்திரனுடைய வெண்மையான கிரணங்களாக அப்படின்னா நடத்தும் சந்திரனுடைய வெண்மையான கிரணங்களால்னா ராத்திய சாப்பிட்டுட்டு சௌக்கியமாக ஒரு விஷ்ராந்தியாக பேசிட்டு தமாஷ் பண்ணிட்டு இருக்கார் அப்போது அப்படிப்பட்ட சந்திரனுடைய இவனே கிருஷ்ணச்சந்திரன் அது இந்த பூர்ணச்சந்திரனுடைய வெண்மையான குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய கிரணங்களான அதுவும் துவாரக்கையோ சமுத்திர மத்தியில் இருக்குது அப்போது உத்தியானத்தில் வீசக்கூடிய பாரிஜாத பணம் இப்போல்லாம் கொடுந்திருக்கார் பார்த்தோமா இல்லையா அது ஐம்பத்தோரு அத்தியாயத்தில் தான் பாரிஜாத் முன்னால பாரிஜாத்த மலர் புஷ்பத்தை கொண்டு ருக்மணி கொடுத்தார் பாரிஜாத்திருக்கத்தையே சத்தியபாமம் கொண்டு கொடுத்துரு அந்த புஷ்பம் அந்த மரம் என்ன பண்ணிவிட்டு ருக்மணி வீட்டில் எல்லா பு புஷ்பத்தையும் கொட்டுறது எல்லாம் பகவானுடைய சங்கல் பலீலைகள் அந்த பாரிஜா புஷ்பம் சமுத்திர மதனம் போதும் அதாவது திருப்பாறு கடல் கடை கடையிற போதுமே வெளியில் அது வந்து கேட்டதை நினைப்பதை கொடுக்கக்கூடியது தெய்வ புஷ்பம் அழகான நல்ல வாசனை சுகந்தமான வாசனை அந்த வாசனையோடு இருக்கக்கூடிய காற்றாலையும் ஜன்னல் வழியாக வெளியில் போகக்கூடிய இந்த அகில் கட்டைகள்லாம் இருக்கு இல்லையா சந்தனக்கட்டையில் அகில் கட்டை அந்த தூபங்கள் நல்ல வாசனையோடு இருக்கு அதோடு அப்படி விளங்க செய்யக்கூடிய அளவில் பிரசித்தமான சிறந்த மாளிகைக்குள்ள இருக்கக்கூடிய கட்டில் அந்த கட்டில் எப்படி இருக்கும் எல்லாம் உயர்ந்த இதில் இருக்கிற மாதிரி தேவ சபையில் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கட்டில் நமக்கு சொல்லிக்கணும்னா சரி சொல்லிக்கோங்க இந்த தேக்கு மரத்தால் பண்ண அழகான வேலைப்பாடுகள் இருந்த கட்டில்கள் அதில் தந்த் தந்தங்களால் பண்ண கட்டில் வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கலாம் அதில் பால்னு வர மாதிரி இருக்கக்கூடிய வெண்மையான சிறந்த படுக்கை அதுதான் நம்ம எம்எம் மாதிரி வச்சுக்கோங்க அப்படி இதில் வந்து சுகமாக உட்காண்டிருக்கான் பகவான் கண்ணன் அப்படிப்பட்ட அவன் யார் ஜெகதீஷன் அப்படிப்பட்ட தன்னுடைய பதியை அவள் உபத்த்து அவள் கைங்கரியம் பண்ணுகிறாள் விவரமாக பார்ப்போம் கர்கிச்சிதம் ஒரு சமயம் தன்னுடைய கட்டில் சுகமாக உட்காந்துருக்கான் பகவான் பரமாத்மா லோகத்திற்கு குரு அவன் தான் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு எல்லாத்துக்கும் அவர்தான் கிருஷ்ணன் வந்தே ஜகத்குரும் தன்னுடைய பதி கணவன் ஈஸ்வரன் கிருஷ்ணனை ருக்மணி தேவி தோழிகளோட நிறைய அவர் தான் வேண்டிய தோழிகள் அந்த தோழிகளோடு சேர்ந்து விசிறி வீசி கை கரியம் நின்றுக்காள் அதாவது ஆலவட்ட கைங்கரியம்னு சொல்லுவார்கள் பெரிய வைஷ்ணவ பாஷையில் அப்புறம் இல்லை சாம்பரம் அல்லது வந்து விசிறி வீசி அப்படி பண்ணுறாள் அப்போது இந்த அவர் யார் இந்த லோக்கத்தை சிருஷ்டி செய்து ரட்சித்து ஒடுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய விளையாட்டாக செய்யக்கூடிய பிறப்பு இறப்பு இல்லாதவன் பகவான் அவன் வந்து அவனை ஏற்படுத்தின வகுத்த பலவிதமான தர்ம சாஸ்திரங்களையும் வேத முறைகளையும் அதை வந்து ரட்சிப்பதற்காக தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவதற்காக அதர்மத்தை ஒழிப்பதற்காக நல்லவர்களை ரட்சிப்பதற்காக தீயவர்களை ஒடுக்குவதற்காக பிறக்கிறான் அதான் அது கீதையில் சொல்லுவான் ஜென்ம அவனுடைய ஜென்மத்தை பற்றி சொல்லுவான் என்ன அப்படிப்பட்டவர் எதிர்கொலத்தை தோ தோண்டியிருக்கான் அந்த ராஜனே அந்த ருக்மிணியினுடைய அந்த மாளிகை முழுக்கும் முத்து தோரணங்கள் அப்படி தொங்கிறது இந்த விதானங்கள்லாம் அழகான பட்டு வஸ்திரங்களால் இருக்குது அதிலேருந்து முத்து தோரணங்கள் வெள்ளை வெள்ளேன்னு இருக்கக்கூடிய முத்து தோரணங்கள் அப்படி தொங்கிட்டு இருக்குது அதாவது அழகுப்படுறதுக்கு அப்படின்னா மாணிக்க கல்களால் ஏற்பட்ட விளக்குகள்லாம் பிரகாசமாக இருக்குது விளக்குகள் இருக்குது அப்படின்னா என்ன நீங்கள் வந்து எல்லாம் ஆயிரம் வாட்டு பல்பு போடுற மாதிரி போட்டு ப பளித்து பளிச்சுன்னு முழுக்க அப்படியே இருட்டே இல்லாத ஏதோ சூரியனே பிரகாசிக்கிறாப்பில் இருக்காப்பு ஆனால் அதே நேரத்தில் தன்மையான குளிர்ச்சியோடு இருக்கும் வண்டுகள் கூட்டமாக ரிங்காரம் பண்ணுறது அது வந்து இருக்கக்கூடிய மல்லிகை புஷ்பங்கள் மாலைகள்னால் நல்ல வாசனை கூட்டுறாப்பில் வரது ஜன்னல் மூலமாக எல்லாம் பின்னா ஜன்னல் இருக்கு அந்த மூலமாக திறந்துருக்கும் அந்த சந்திர ஜோஸ்னால் அதாவது பூர்ணச்சந்திரன் கிருஷ்ணச்சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல பூர்ணச்சந்திரனுடைய அந்த ஜோத்னா ஒளி அது அழகாக உள்ள நுழையிறது அந்த அது குளிர்ச்சியாக இருக்குது சந்த சூரியனுடைய ஒளி பிரகாசமாக இருக்கும் ஆனால் அது வந்து உஷ்டத்தை கொடுக்கும் சந்திரனுடைய வந்து குளிர்ச்சியாக இருக்கும் தன்மையாக இருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆத் இது தன்மையாக இருக்கும் மிகவும் ரசிக்கக்கூடிய அளவு இருக்கும் உத்தியானவனம் பக்கத்தில் இருக்குது அது முழுக்க அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரிஜார விரக்ஷம் சொர்க்கத்துலேயும் கொண்டு வந்து சத்தியபாமைக்காக உனக்கு மரத்தையே கொடுக்குறேன்னு சொல்லி மரத்தை பக்கத்து விடு பக்கத்து அரண்மனை சத்தியபாமையுடைய அரண்மனை அந்த மரம் என்ன பண்ணுறது தாவரம் எல்லாமே பார்க்கலாம் ஒன்றும் இல்லை நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன் எங்கள் வீட்டில் நான் வந்து இந்த சங்க புஷ்பை வரணும்னு என்னென்னவோ பாடு என்னென்னவோ பாடு வெள்ளை ஊதா கலரு அப்புறம் அந்த மாதிரி வரணும் வரவே வராது அலட்சியமாக பக்கத்து வீட்டு பக்கத்தில் அந்த தோட்டத்தில் வந்து வெளியே போட்டால் அது மாதிரி தானாகளிக்கும் இங்கே என்ன தான் ஒன்றால வராது அவ்வளோதான் புண்ணியம் பண்ணுது தெரியாது இந்த ஒரு புஷ்பம் ஒரு சங்க புஷ்பத்துக்கூட நம்ம அவ்வளோ புண்ணியம் பண்ணலையாப்பா என்னடா நியாயம் அப்படின்னு நினச்சிடுவேன் சரி அப்போது ஒரு அவ்வளோ தூரம் ஒன்றும் ஒரு கட்டடம் இருக்குது கட்டடத்தில் எங்கேயோ ஒரு எடுக்கலைன்ட்டு ஒரு செடி வருது நீங்கள் நல்ல விளைச்சல இருக்கக்கூடிய நல்ல மண்ணில் வந்து வெட போட்டால் வரமாட்டேங்குது அப்போது உண்மையால் சத்தியமாக சொன்னால் அதில் உணர்ந்த அவர்கள் உணர்ந்தால் தான் தெரியும் ஒரு செடி சின்ன செடி வர்றது கூட எல்லாம் அவனுடைய சங்கல்பம் பிறான்னு அப்போ அதனால் அந்த பாரிஜாத விருக்கம் பகவானுடைய சங்கல்பம் அங்கே மரம் இருந்தாலும் புஷ்பங்களெல்லாம் இங்கே கொட்டுறது ருப்பினியினுடைய வீட்டில் அந்த வாசனை அப்படி கம்னு தூக்கி அடிக்கிறது அந்த புஷ்பங்களை ஏற்றுக்கொண்ட அந்த காத்திருக்க அழகாக அங்கே வீசுறது வெளியில் வருது தானாக வருது இப்போ ஜன்னல் துவாரங்கள் மூலமாக இந்த அகில் கட்டைகள் அதாவது ச சந்தனக்கட்டைகள் அகில் கட்டைகளுடைய தூப்பம் அது வெளியில் வருது அழகாக வெளியில் போகிறது இப்படி பார்ப்பதுக்கு ரம்யமான ஒரு சூழ்நிலை சன்னி வேஷம் சூழ்நிலை அழகாக இருக்குது இப்படிப்பட்ட ருக்மிணியினுடைய திருமாளிகையில் பால்னு வர மாதிரி ஃபோம் ஃபோம் பெட்டு ஃபோம் பெட்டு அப்படி இருக்கும் அப்படி வெள்ளை வெளியேறுன்னு இருக்குது சுத்தமாக இருக்குது மெத்த விரிச்சம் நார்த்திலலாம் பார்க்கலாம் ஒரு எல்லாம் உபன்யா இதெல்லாம் உபன்யாசம் பெருசாக நடக்கும் எல்லாம் ஆயிரம் பேர்லாம் கண்டுபார்கள் மெத்து மெத்துன்னு இருக்கிற மாதிரி ஃபோம் பெட்டு இருக்கும் அந்த அந்த மாதிரி விரித்து வெள்ளை விளையர்னு விரிப்பு இருக்கும் அந்த கட்டில் சுகமாக உட்காந்துருக்காள் நம்முடைய லோக நாயகனான கிருஷ்ணன் கணவர் அந்த கணவரை சுப்பணி உபச்சாரம் பண்ணிட்டு இருக்காள் மேலே மூல மூலத்தை செய்ப்போம் ஆறுலேருந்து பத்து பயனே சுபிரியே கசிப்பூ புரஸே சுகாசீனீஸ்வரம் பதிம் பயனு பயங்கே கசிப்பூ புரஸே சுகாசீனீஸ்வரம் பதிம் பாலவிஜன சீக்கா விஜயதி தேவிஞ்சிரீஸ்வரம் பாலவிஜன சீக்கரா देवि रेजे चक्रीश्वर सोफाच्युथ सोफाच्युथम क्वणयती मणिनुराभ्या अंगुह बालय जग्रहस्थ पत्रगूकुचकुंकुमशोणहार भाषा नितंबृतिया च पराध्य वस्त्रांत சோப்பாச்சு கொணையதி மணிநூபராம் ரேஜியங்குலியலயிர வாந்தூடக்கூச்சுமோணா நதம்பராஞ்சா தாபீம் ஷியம் அனன்யம் நரீஷியா திருத்தனோ அனுப்பூப்பீத்த ஸ்மயன் அலக்குண்டலோசிசு ஹரிராபாஷே தாபீம் ஷியம் அனன்யம் நரீட்சா அனுப்பீஸ்மயன் அலக்கண்டோசிசுரி ஆபாஷே श्री भगवान वाचा राजपुत्री ஸ்ரீபகவான் வாச்சபு லோகால மகானுபீமௌதாரியலோர்ஜிதீபகவன் வாச்சராஜபுத்திரீப் பூபை லோகபல விபூதி மகானுபாவை ஸ்ரீமூபாரியலோர்ஜித பத்தாவதுகம் ஆறு நிமிஷம் மறுபடியும் வரப்போம் மூலத்தை சேவிப்போம் தசமஸ உத்தராதம் அறுபதாவது அத்யம் மிகவும் பிரியமான பரமேஸ்வனுக்கு பிடிச்சது கிருஷ்ணனுக்கு பிடிச்சது அந்த குருவாயிரப்பன் பிடிச்சது நம்ம பூந்தானத்துக்கு பிடிச்சது அடியேனுக்கும் அதை ரசிப்பேன் அந்த கிருஷ்ணன் கேட்ட கேள்வியும் அவர்கிட்ட சொன்ன குறைகள் ருக்மணிட்ட காமிச்ச குறைகள் ருக்மணியை கொடுத்த பதில் இதெல்லாம் நல்லாயிருக்கும் பயப்ு பியங்கே கசிபோத்தமே பரஸே சுகாசீனீஸ்வரம் பயப்பேனு பரியே கசிபோத்தமே பரஸேசீனீஸ்வரம் பிம் பாலவிஜனா ரத்தண்டம் சீக்கராஜய உச்சிரீஸ்வரம் பாலவிஜனா ரத்தண்டம் சீீக்கரா தின விஜயதிஞ்சிரீஸ்வரம் சோஃாச்சு கொணயிட்டு மணிநூராம் ரேஜே रेजे விஜன்த்த பத்தூடக்கூச்ச கமோணார पत्रांत நதம்பியாஞ்சோம் கொணையதி மணிநூராம் ரேஜே அங்குலிய வலய விஜன்தன பத்தாந்தூட குச்ச குமோணார பாஷா நதம்பேலம் கிருஷ்ணார்ப